நற்றினியின் அறிவ மஞ்சள் தலைக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் நம்ம அறிவ மஞ்சள் தலையில் இந்த வாரம் நாம் பேசி தெரிஞ்சுக்கப் போகிறது இராணுவ அஞ்சல் தலை அதாவது மில்ட்ரி போஸ்டேஜ் ஸ்டாம்பை பற்றி பொதுமக்கள் உபயோகிக்கத்தான் அஞ்சல் தலைகள் இல்லையா அப்படி இருக்கும்போது இராணுவம் உபயோகிக்க தனியாக அஞ்சல் தலை எதுக்காக பிரிண்ட் செய்கிறாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க இதை பற்றி இந்த வாரம் வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு நாட்டோட இராணுவம் எப்படி இருக்கும் அதை எப்படி பணி புரியறதுங்கிறத பார்ப்போம் ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு இன்றியமையாத ஒன்று இராணுவம் அந்த இராணுவம் உள்நாட்டு போர் வேறு நாட்டோட போர் அப்புறம் மற்றொரு நாட்டில் சமாதான நடவடிக்கைகள் சமயத்துலேயும் பெரிய பணியை வந்து மேற்கொள்ள வேண்டி இந்த வேலையை ஏத்து நடக்கிறதுக்கு இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அதோட அந்த மாதிரி பணிகள் செய்ய வெகு தொலை தூரத்துக்கு போக வேண்டியும் இருக்கும் அதோட எப்போ திரும்பி வருவோங்கிறதும் அவங்களுக்கு பெரும்பாலும் தெரியவே தெரியாது ஏன்னா போகிற சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கிற நிலைமை இதை பொறுத்து தானே எல்லாமே அமையும் உதாரணத்துக்கு கார்கில் போர் இந்தியா பாகிஸ்தான் போர் இந்தியா சைனா போர் இப்படி சில போர்கள் இப்படிப்பட்ட போர் எல்லாம் ஒரு நாள் ஆரம்பமாகும் ஆனா, எப்ப முடியங்கிறது தெரியவே தெரியாது சமாதான நடவடிக்கை இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடந்து சுமூகமாக ஒரு தீர்வு வர வரைக்கும் இந்த மாதிரி போர்களெல்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் தீர்வு தெரிஞ்ச பிறகு இராணுவ திரும்பி வருவாங்க அது வரைக்கும் அவங்க அந்த சண்டை நடக்கிற இடத்துலையே இரவு பகலாக இருப்பாங்க இது ஒரு மன உறுதியோட எதிர்கொள்ள வேண்டிய பணியாக தான் இராணுவ வீரர்கள் வந்து கருதுறாங்க அதோட நாட்டை காப்பாற்ற ஒரு பெருமையான வேலையாகவும் எடுத்துக்குவாங்க இதோடு மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை அவங்களோட மேற்பார்வையிலும் சில சமயங்களில் இராணுவ வீரர்கள் சமாதான நடவடிக்கைக்காக போக வேண்டியது கூட இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் இராணுவ வீரர்கள் வேறு நாட்டுக்கே கூட போக வேண்டியது உதாரணத்துக்கு இலங்கையில் போர் நடந்தப்போ இந்திய இராணுவம் சமாதான நடவடிக்கைக்காக மேற்கொண்ட நடவடிக்கையை வந்து நாம் சொல்லலாம் இந்திய இராணுவ படையை நாம் இந்தியன் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் இதனால் உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுருக்கணும் இராணுவமும் இராணுவ வீரர்களும் ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமில்லைங்க உலகத்துக்கே பாதுகாப்பு அரணாக இருக்கிறாங்க இது ஒரு மிக பெருமையான பணிங்கிறதுல சிறிதளவும் சந்தேகமே வேண்டாம் இந்த பணியை செய்கிறதுக்கு எப்போவுமே அவங்க தயாராகவும் இருப்பாங்க இப்படி பல இடங்களுக்கும் பல நாடுகளுக்கும் குறுகிய கால அறிவிப்புகளில் மேற்கொள்ள வேண்டிய நேரங்களில் இருக்கிற இராணுவ வீரர்கள் தங்களோட உறவினர்களுக்கு தபால் மூலமாக செய்திகளை பரிமாறிக்கொள்கிற சமயங்களில் உபயோகப்படுத்துகிற அஞ்சல் தலைகளை தான் இராணுவ அஞ்சல் தலைங்கிற மில்ட்ரி போஸ்டேஜ் ஸ்டாம்பு இராணுவ அஞ்சல் தலைகள் இராணுவ வீரர்கள் மட்டுமே உபயோகிக்க முடியும் வேறு யாரும் உபயோகிக்க முடியாது இராணுவ வீரர்கள் அனுப்புறை இந்த தபால்கள் அது யாருக்கு போய் சேரணுமோ அது வரைக்கும் இராணுவமே அதை கையாளுவாங்க இதுக்கு ஆர்மி போஸ்டல் சர்வீஸுங்கிற ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டே இராணுவத்தில் இருக்குது இராணுவ தபால் தலைகள் இரண்டாம் உலகப் போர் பல நாடுகள் வந்து உபயோகப்படுத்தினாங்க உலகப்போர் மட்டும் இல்லாமல் சில சமாதான நடவடிக்கை சமயத்தில் அதாவது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்தியன் எக்ஸ்படியூஷ்னரி ஃபோர்ஸுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஃபோர்ஸுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபோர்ஸுக்காகவும் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்காகவும் இப்படி பல காலகட்டங்களில் இராணுவ அஞ்சல் தலைகள் வந்து வெளியிட்ருக்காங்க இராணுவ அஞ்சல் தலைகள் இன்றைக்கும் வெளியிட்றாங்களான்னா அதுக்கு இல்லைங்கிறது தான் பதில் எதனால் அப்படின்னா தொழில்நுட்ப வளர்ச்சியினால் பலவிதமான தகவல் பரிமாற்றங்கள் இன்றைக்கி இராணுவ அமைப்பில் இருக்குது அதனால் இராணுவ அஞ்சல் தலை வெளியிட அவசியமே இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் உண்மை ஓகே அடுத்த வாரம் மற்றொரு அஞ்சல் தொலைப்பற்றின தகவல்களோடு நம்மளோட பயணத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்